தலைப்பு தொன்னூற்று எட்டு சாகா கல்விக்கு ஏது தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும் ஒருவன் ஒரு நாளைக்கு இரண்டரை நாழிகை தூங்க பழக்கம் செய்வான் ஆனால் அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்திருப்பான் எப்போதும் மரப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாகும்